நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் பேரன்பின் வணக்கம் கோருவது கதை சொல்லி சரிதாஜோ இன்று கதையோடு விளையாடுவில் கூறவிருக்கும் கதை செங்கிஸ்கான் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் மங்கோலிய வீரர் மாவீரர் அப்படின்னு சொல்லப்பட்ட செங்கிஸ்கான் ஒரு நாள் வேட்டிக்கு போகிறாரு வேட்டிக்கு போகும்பொழுது தன்னோட கருத்தில் ஒரு ராஜா கழுகை ஏந்திட்டு போகிறாரு ரொம்ப தூரம் நடந்து போயிட்டதுனால அவருக்கு ரொம்ப கழைப்பாக இருந்துச்சு தாகம் எடுத்தது அப்போ எங்கேயுமே தண்ணியில் எங்கெங்கேயோ தேடி பார்க்குறாரு அவர் இருந்த இடத்துல ரொம்ப அதாவது மரங்கள் நிறைய இருக்குது செடி நிறைய இருக்குது ஆனால் தண்ணி எங்கே இருக்குன்னே தெரில அவரும் தேடி பார்க்குறாரு இவ்வளோ செழிப்பாக இருக்குது கண்டிப்பாக சுற்றியில் எங்கேயாவது ஒரு பக்கம் ஒரு ஆரோ அப்படி இல்லாட்டி ஒரு சுனையோ அப்படி இல்லாட்டி ஒரு அருவியோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தூரம் தேடி போகிறாரு ரொம்ப கழைப்பாயிடுது தூரத்தில் ஒரு சின்ன சத்தம் கேட்குது அப்படியே ஒரு சட சட சிட சடச்சடை அப்படிங்கிற மாதிரி சத்தம் இருக்குது அங்கே போய் பார்க்குறாரு அங்கே மேலேருந்து அப்படியே தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்குது ரொம்ப அதிகமான தண்ணி கிடையாது கொஞ்சம் குறைவான தண்ணி ரொம்ப வறட்சி காலமாக இருந்ததுனால ரொம்ப குறைவான தண்ணி தான் கொட்டிக்கிட்டு இருந்துச்சு அவர் பக்கத்தில் ஏதோ ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு குவளை மாதிரி என்னவோ ஒரு மரத்தில் கிடக்குது அதை எடுத்து அதில் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து தண்ணி பிடிக்கிறக்கு போகிறாரு இருந்து, கையில இருந்து மேலே பறந்து போன ராஜாலி கழுகு என்ன பண்ணுச்சு வேகமா வந்து அந்த குவலையை தட்டி விட்டுருச்சு அப்போது ராஜாவுக்கு இந்த செங்கிஸ்கான் ராஜாவுக்கு கோவம் வந்துருச்சு என்னடா அது தட்டி விடுற ராஜாலி வந்து இப்படி பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்து சே கம்முனு போனி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த குவலையை எடுத்து பிடிக்க போகிறாரு திரும்பவும் அந்த கழுகு வேகமாக வந்து தட்டி விட்டுறது ராஜாவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு நில என்ன பண்ணணும்னு தெரியுமா நான் இங்கே பயங்கர தாகத்தோடு இருக்கேன் நீ பிடிச்சா தட்டி தட்டி விடுறியா அப்படின்னு சொல்லிவிட்டு கோமா தன்னோடய இடுப்பில் இருந்த வாள் எடுத்து ராஜாளி கழுகை வந்து அப்படியே வெட்டிட்டார் அது ரொம்ப துடி துடிச்சிட்ருக்குது அடிப்பட்டுச்சு அதுக்கு ரொம்ப அப்படியே வாழ் வந்து பட்டதுனால அப்படியே கீறி ரத்தம் ஒழுகிட்ருக்கு சரி இப்போ போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் அந்த செங்கிஸ்கான் ராஜா என்ன பண்ணுறாரு தண்ணியை சேகரிக்கிறதுக்காக மறுபடியும் அந்த குவலையை எடுத்து பிடிக்கிறதுக்கு போகிறாரு போகும்பொழுது மறுபடியும் அந்த துடி துடிக்கிற ஒரு வழியோடையும் கூட அந்த கழுகு திரும்பவும் வந்து அந்த கோவிலையை தட்டி விட்டுருது செங்கிஸ்கனுக்கு அட்டக்க முடியாத கோபம் ரொம்ப பீரிட்டு வந்துடுச்சு நார்மலாகவே அவர் ரொம்ப கோபக்காராரு அதுவும் இல்லாமல் இப்படி நடந்துக்கிட்டுறனால அவருக்கு இன்னும் கோபம் அதிகமாகிருச்சு ராஜாலியோட நெஞ்சு அப்படியே வாழால் வச்சு குத்தி கிழிச்சர்றாரு அப்போது கிழித்த உடனேயும் இப்போதான் திருப்தியாக தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கோவிலை எடுக்கும் பொழுது தண்ணி வந்து மேலேருந்து வரது நின்றுச்சு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மேலே கொஞ்சமாவது தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு யோசனையில் அந்த குன்றுக்கு மேலே ஏறி போகிறாரு அங்கே ஒரு சிறிய தடாகம் இருக்குது அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயி அந்த தண்ணி அள்ளி குடிக்கிறதுக்கு வேக வேகமாக போய் குனிகிறாரு குனிஞ்சு பார்த்தா அந்த தடாகத்துக்குள்ளே ரெண்டு மூணு நாக பாம்புகள் வந்து பெரிய சண்டை போர்க்களை நடந்து இறந்த மாதிரி அப்படியே ரத்த கலரியோடு கிடக்குது அதை பார்த்த உடனேயும் அவர் யோசிக்கிறார் இந்த தண்ணியை குடிச்சிருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளோட உயிர் பிரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு அடக்க முடியாத ஒரு அழுகையோட கீழே வர்றாரு செத்து கிடந்த ராஜாலியை போய் இருக்கு கட்டி பிடிச்சிக்கிறாரு கட்டி பிடிச்சிட்டு தன்னோட துக்கத்தை எப்படி வெளிப்படுத்துறது ஒரு உண்மையான நண்பனை இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லி அடக்க முடியாத ஒரு அழுகையோடு போகிறாரு போய் ராஜாவுக்காக ஒரு சிலை வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலையை வடிவமைக்க கட்டளை இடுறாரு அந்த சிலை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்கிறாரு அதுக்கேற்ற மாதிரி அந்த சிலையை வடிவமைச்சாங்க அதோட ஒரு சிறகுளை என்ன எழுதியிருந்தது அப்படின்னா ஒரு நண்பன் உனக்கு விருப்பம் செய்தாலும் கூட அவன் தொடர்ந்து உனது நண்பனாகவே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு சிறைகளையும் மற்றொரு சிறைகளை என்ன பொறிச்சிருக்கு அப்படின்னா ஆத்திரத்தோடு செய்கின்ற செயல் அழிவை தரும் அப்படின்னு சொல்லி பொறிக்கப்பட்டிருந்துச்சு ஆமாம் நம்ம கூட பெரும்பாலான நேரங்களில் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு எந்த ஒரு புத்திசாலித்தனமாக இல்லாமல் நிறைய செயல்களில் ஈடுபட்டுடுறோம் அதனால் நம்ம வெற்றி வந்து பறிப்போயிடுது அதே சமயம் அழிவுக்கு காரணம் ஆத்திரப்படுறதலும் அவசரமும் தான் சொல்லி இந்த ஒரு கதையில் அந்த ராஜாளி வந்து உணர்த்திட்டு போயிடுச்சு இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய நண்பர்களையும் இழந்திருக்கோம் அவசரப்பட்டு நிறைய வெற்றிகளையும் இழந்திருக்கோம் இந்த அவசரப்படுறதும் ஆத்திரப்படுறதும் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரும்பாலான நேரங்களில் நிறைய நல்ல விஷயங்களை தவற விட்டுருது முடிஞ்ச வரைக்கும் சில நேரங்களில் இந்த ஆத்திரத்தையும் அவசரத்தையும் தள்ளி வைப்போம் நம் வாழ்க்கையின் வெற்றிக்கு வழிகொடுப்போம் நன்றி மீண்டும் ஒரு கதையோடு விளையாடுவதில் சந்திப்போம்